சிவசம்ச்சாரியமியம் அமாச்சாரியப்பந்தேபரம் பத்வோவசியம் நா यथा தவியூ நட்டோ ஆமஸ்வரூபத்தை அதுவும் அதுவைத்தமாக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபத்தை பல்வேறு திருஷ்டாந்தங்களின் மூலம் விளங்க வைத்து கொண்டிருக்கிறார் ஆச்சாரியர் கடைசியாக பார்த்த திருஷ்டாந்தம் பல்வேறு ஷரீரங்களில் பல்வேறு ஆத்மா இல்லை பல்வேறு ஷரீரங்கள் பல்வேறு மனங்கள்தான் இருக்கின்றனவே அன்றி ஒரு பொழுதும் நானாத்மா இல்லை நானாத்மவாதம்னே ஒரு வாதம் இருக்கு ஆகையினால் நானாத்மவாதம் இல்லை ஏகாத்மவாதா ஒரே ஆத்மாதா ஏகாத்மவாதான்னு சொல்கிறத காட்டிலும் அத்வைதாத்மவாத ஆக அத்வைதாத்மவாதம் அல்லது பொருள்தான் இருக்கிறது அதுக்கு திருஷ்டாந்தம் குடங்களை எடுத்துக்கொள்ளுகிறார் குடங்களையும் ஆகாஷத்தையும் குடங்கள் பல்வேறு ஸ்தூல சூக்ம சரீரங்களோடு ஒப்பிடப்படுகின்றன ஆகாசம் அத்வைத்தமான ஆத்மாவோடு ஒப்பிடப்படுகிறது ஒவ்வொரு திருஷ்டாந்தத்தையும் எதை எதோடு ஒப்பிடுகிறோங்கிறத நீங்கள் கவனிக்க வேண்டும் சில சமயம் நான் கூறுகிறேன் சில சமயங்களில் கூற விட்டு நீங்கள் அதை கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆக நானா கும்பேஷு எதா ஏக்காவிதேஷ் வசமி நபாவிதம் நேவங்கிறது முக்கியம் நிச்சயமாக ஒருபொழுதும் ஆகாஷமானது பல என்னும் தன்மையை அடைவதில்லை அதுபோல அத்வைத ஆத்மஸ்வரூபமாகிய நான் ஒரு பொழுதும் பல்வேறு தேகஸ்தூல சூக்ம சரீரங்களின் தன்மையை அடைவதே இல்லை நேவங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு கிடையாது நம்ம வியாவகாரிக திருஷ்டியான்னு சொல்லுகிறோம் வியாபாரிக திருஷ்டியாக பகுத்துவம் பாத்தி உண்மையிலேயே ஒன்றுதான் வியாபகாரிக காலத்திலையும் அது சரீரத்தோட சேராமத்தான் இருக்கிறது என்று புரிந்து வேண்டும் அப்புறம் இந்த சரீரங்கள்லாம் அழிந்தாலும் மனம் ஒடுங்கினாலும் ஆத்மா ஒடுங்குவதில்லை அழிவதில்லை அதற்கு இருபத்தி ஸ்லோகத்திலே கூறப்பட்டது இதே கட திருஷ்டாந்தம் ஆகாச திருஷ்டாந்தம் கடம் அழிந்தாலும் குடம் அழிந்தாலும் ஆகாசம் குடத்தில் உள்ள ஆகாயம் அழிவதில்லை அதுபோல தேகங்கள் அழிந்தாலும் தேகங்களில் இருக்கின்ற அத்வைத்த ஏக ஆத்மா ஒரு பொழுதும் அழிவதில்லை நைவ நஷ்யாமி நான் ஒரு பொழுதும் அழிவதில்லை சர்வகஹா எங்கும் நீக்கமர நிறைந்தவனாக விளங்குகிறேன் இது ஒரு ஆத்மபுத்தம் என்பது உண்மையில் இல்லை ஆத்மகத்துவம் எஸ் சர்வாணி பூத்தனியாத்மூத்விஜானே வாபியூதாத்மா தத்துகுப்சேஷாவாசியோபனிஷத் சொல்கிறது எல்லா வஸ்திலேயும் இருக்கிற ஒரே ஆத்மஸ்வரூபத்தைஎவன் பார்க்கிறானோ அவன் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பதில்லை தத்தகா ந விஜுகுப்சத்து கோபாயத்தும் ந இச்சதி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் காப்பாற்றிக்கணும்னு விரும்ப மாட்டான் தன்னை தனித்தனியாக பார்க்கும்பொழுது தான் தன்னை காப்பாற்றிக்கணும் கடவுளே காப்பாற்று எல்லாம் மீறி போச்சுன்னா கடவுள்கிட்ட தானே போகணும் கடவுளே காப்பாற்றுன்னு சொல்கிறோம் கடவுள்கிட்டையும் காப்பாற்றுன்னு கேட்க ஏன்னா நான் எப்பொழுதுமே பாதுகாப்பாகத்தான் இருக்கிறேன் அத்வைதரூபம் யாண்டும் பாதுகாப்பாகவே இருக்கிறது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் துவைதத்தோடு சேர்த்துண்டா பாதுகாப்பை எல்லாம் தேடணும் எவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுறது எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானு ஆஸ் ஆத்மன்யேவானு பஷியத்தி சர்வபூதேஷு சாத்மானம் தத்தோ தத்தோன விஜுகுப்சே எல்லா ஜீவராசிகளிலும் தானே இருப்பதை உணர்ந்த ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவதில்லை செக்யூரிட்டி அதெல்லாம் விரும்புறதில்லை ஆனால் வந்து என்னென்னா வியாவகாரி திருஷ்டியில் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கோம் வாசலையெல்லாம் வாட்ச்மேன்லாம் போட்டு எல்லாம் வச்சுருந்தான் பேசிகிட்டு இருக்கோம் நாலு பக்கம் வாட்ச்மேன்லாம் போட்டிருக்கோம் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து என்ன ஏதோ பேருக்கு உண்மையிலேயே நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இது எவ்வளோ தூரம் காப்பாற்றினாலும் ஒரு நாளைக்கு கடவுளாலும் காப்பாற்ற முடியாத நிலையை அடையுது எது இந்த ஸ்தூல சூட்ச சரீரமெல்லாம் கடவுளாலும் காப்பாற்ற முடியாத நிலையை இது ஒரு நாள் அடையத்தான் செய்யும் ஆனால் ஆத்மாவை ஒருபொழுதும் யாரும் காப்பாற்ற அவசியம் இல்லை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே உபநிஷத்து சொல்கிறது எவன் ஒருவன் ஆத்மா எல்லா எல்லா சரீரங்களும் இரு சரீரங்களிலும் இருக்கின்ற ஒரே ஆத்மாவை மட்டுமே பார்க்கிறானோ ஏகத்துவம் அனுபஷியதா ஒன்றையே பார்க்கிறானோ அவனுக்கு என்னென்ன தத்த கோ மோகா அவனுக்கு குழப்பம் எங்கே கவலை எங்கே என்று அதே பனிஷத் அடுத்த மந்திரத்திலேயே கேட்கிறது ஏகத்வம் அனுபஷ்யதா அனுபஷ்யதாங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் விளக்கம் சொல்லுகிறார் ஆ சாஸ்திரங்களை வாயிலாக கேட்கின்ற ஒருவன் ஒன்றாக இருக்கின்ற ஆத்மாவை ஆச்சாரியன் வாயிலாக தெரிந்து கொள்ளுகின்ற ஒருவன் பிறகு கவலைப்படுவதும் அவன் மயக்கம் அடைவதும் இல்லை அறியாமை குழப்பம் என்கின்ற எதுவும் அவனுக்கு இல்லை ஆகவே நான் ஒரு பொழுதும் என்று நான் ஆத்மா இருபத்தி ஒன்பதாம் ஸ்லோகத்தில் முடிகிறது ஒரு பொழுதும் எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறேன் இனி அடுத்த திருஷ்டாந்தம் இந்த திருஷ்டாந்தத்தில் நாலு பூவு நார் வந்து ஆத்மாவை குறிக்கிறது பூ வந்து பல்வேறு ஜீவராசிகளை குறிக்கிறது பல த திருஷ்டாந்தங்களை சொல்லி சொல்லி மனதில் பதிய வைக்க முயற்சிக்கிறார் சாதாரணமாக நம்ம மேலே இருந்த வரைய பார்த்தோம்னா போர் அடிக்கிறன்னு சொல்லி போட்டுடுவோம் ஆனால் வந்து திரும்ப திரும்ப இதை வந்து கொஞ்சம் போர் அடித்தாலும் பரவாயில்லைன்னு திரும்ப திரும்ப வாசிச்சுட்டே நன்றாக இது மனசில் பதியும் வரை இதை விடலாகாது மனசில் பதிஞ்சே ஆகணும் இதெல்லாம் நிதித்தியாசனத்த பிரதானமான ஸ்லோகங்கள் உத்தமாதீனி புஷ்பாணி வர்த்தே சூத்திரேயா உத்தமா தியாஸ்தே सर्वदा सूत्रके यथा வூத்தக்கேய உத்தமா சூத்தக்கே உத்தமா யதா எப்படி சூத்திரக்கே சூத்திரக்கேன்னா நூலில் நூல் அல்லது நார் எப்படி வச்சுனாலும் சரி சூத்ரம்னா நூல் தான் அர்த்தம் பிரம்மசூத்திரம்னு சொல்கிற போது அந்த இடத்துல சூத்திரத்துக்கு அர்த்தம் வேறு அங்கேயும் இதே அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுறது உண்டு இந்த சூத்திரம் முழுவதும் வேதாந்த வாக்கிய குசுமக் குசுமா குசுமக் கிரதனார்த்தத்வாத் இப்படிதான் வேதாந்த வாக்கியங்களெல்லாம் இந்த பிரம்மசூத்திரம்ங்கிறதுல கோர்க்கப்பட்டிருப்பதால் இதுக்கு பிரம்மசூத்திரம்னு பிரம்மசூத்திரத்துக்கும் பேர் ஆனால் சூத்திரத்துக்கு லக்ஷணம் வேறு இருக்கிறது அதையும் இதையும் குழப்பிக்காதீங்க சூத்திரம்னா ரொம்ப நேரம் சொன்னதுக்கப்புறம் சூத்ரனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டுடுவாங்க அது அது இது சகாரம் தமிழில் இப்படிலாம் சொல்ல முடியறதில்லை சிறுசமே ஏங்க சூத்திரம் சூத்ரம் விட்டாச்சே நம்மதான் விட்டுட்டோமே அதனால சப்தம் இது சூத்ரம் நபும்சுகலிங்க சப்தம் இது சூத்திரம் எப்படி சூத்திரத்தில் உத்தமாதீனி புஷ்பாணி வர்த்தன் தே நல்ல உயர்ந்த பூ நல்ல பெரிய ரோஜாப்பூவும் வைக்கிறோம் ஜவ்வந்திப்பூ வைக்கிறோம் அப்புறம் கனகாம்பரம் வைக்கிறோம் ஜாதிப்பூ வைக்கிறோம் மல்லிகைப்பூ வைக்கிறோம் அப்புறம் நம்ம ஊர் தலை கண்ட தலையும் தூக்கி ரெண்டு சேர்த்து வச்சு கட்டிவிடுவோம் இந்த பக்கம்லாம் தலையும்தான் சொல்லுவோம் அந்த வந்து இலைகள் அதையும் வச்சு கட்டுவோம் மாற்றி மாற்றி மாற்றி என்னெல்லாமல் வரிசையாக கட்டிவிடுவோம் அந்த கதம்பம் அது அது எப்படி இருக்கோ அதனால் அதில் எல்லாத்துலையும் என்னென்ன சூத்ரே மணிகனா இவன் கீதையிலையும் சொன்ன மாதிரி இதுல எல்லாம் வரிசையா பல விதமானது கோர்க்கப்பட்டிருக்கு இங்க ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இங்க எப்படின்னா நாராயண சரீரத்திலிருந்து இந்த புல்லு சரீரம் வரைக்கும் எல்லாமே மயி அத்வைத பிரம்மாத்மஸ்மரூபமாகிய என்னிடத்தில் அத்வைத பிரம்மாத்ம ஸ்வரூபமாகிய என்னிடத்தில் உத்தம் பரமோத்தமமான தேவசரீரங்களில் இருந்து மிகவும் கீழான புல் சரீரம் வரையிலும் எல்லாம் என்னிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கின்றன ஆகவே என்னிடத்தில் தான் அவைகள் இருக்கின்றன இது புரியறதுக்காக நீங்கள் சொல்லலாம் பூ வேறு நார் வேறு தானே எப்படி அத்வைதம் வரும் பழையபடி அதே தான் வந்துடும் அதுக்கு தான் திரும்ப திரும்ப அந்த திருஷ்டாந்தம் சொல்லணும் அப்போ முதல்ல சொன்னால் அந்த திருஷ்டாந்தத்துக்கு போகணும் எந்த திருஷ்டாந்தம் புத் புத் நீர்க்குமிழி திருஷ்டாந்தம் அந்த திருஷ்டாந்தத்திலலாம் பார்க்கணும் அப்புறம் வந்து தங்கம் நகை திருஷ்டாந்தம் நூல் ஆடை திருஷ்டாந்தம் அதை பார்க்கணும் ஆகினால இது வேறுங்கிற கருத்தில்ல பல்வேறு சரீரங்கள் ஒரே ஆத்மாதான் அதிர்ஷ்டானமாக இருக்கிறது இங்கே அதிர்ஷ்டான திருஷ்டி தான் அதிஷ்டானம் ஆத்மா பிரம்மாத்மா அதிர்ஷ்டான ரூபமாக இருக்கிறது இது ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருக்கார் மயின்னு சொல்லியிருக்கார் இதுவரைக்கும் ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்படி நமக்கு இடையில ஞாபகப்படுத்தும் ஆத்மானு சொல்கிறது வேறு ஏதோ இல்லைப்பா அது உன்னத்தான் சொல்கிறது ஆத்மாவில் எல்லாம் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் எனக்குத்தான் அது புரியலை அப்படின்னு சொல்லிடப்படாது ஆத்மாங்கிறது வேற யாரும் இல்லை நான் தான் என்னில் எப்பொழுதும் எல்லா தேகங்களும் இருக்கின்றன வித்யா வினயசம்பண்ணே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷினா இந்த ஸ்லோகத்துக்கு சரியான கொட்டேஷன் அது என்னன்னு கேட்டால் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா நல்ல படித்த பிராமணன் படிச்ச அடக்கமான பிராமணன் நாய சமச்சு சாப்பிட்றவன் யானை பசுமாடு எல்லாத்திலையும் அந்த சமமான பிரம்மத்தை பார்க்கிறான் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதா என்று பகவத்கீதையில் சொன்ன மாதிரி எல்லா விதமான சரீரங்களும் ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆத்மாதான் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது இங்கே மையங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டார் மை என்று ஆத்மாவை அப்ப நாம சொல்லணும் எங்கிட்ட தான் எல்லா தேகங்களும் இருக்கிறது அனைத்து தேகங்களுக்கும் ஆதாரமாக நானே இருக்கிறேன் இது எப்படி இது நிறைய பேர் இதை வந்து அனுபவத்துக்கெல்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது இது வந்து என்னைக்கு அனுபவத்துக்கு வருமோ தெரியலேன்னு நினைக்காதீங்க எல்லா தேகத்துலேயும் நான் தான் இருக்கேன்னு எனக்கு அனுபவத்துக்கு வர வேண்டாமா இந்த தேகத்தில் தான் நான் இருக்கேன் அப்பப்போ தூங்கிடுறதுனால இதுலையே தெரிய மாட்டேங்கிறது அதனால் இந்த தேகத்தில் தான் நான் இருக்கேங்கிறதே சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தேகத்துலேயே நான் இதுக்கு அதிஷ்டானம்னு புரிஞ்சுக்கணும் எப்போ நான் இந்த தேகத்துக்கு நான் ஆதாரம்னு புரிஞ்சுக்கிறேனோ அப்போ எல்லா தேகத்துக்கும் நான் ஆதாரம்ங்கிறத புரிந்து கொள்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம் புரிஞ்சுக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது இதுக்காக வேண்டிய இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது எல்லா சரீரத்திலையும் நான் தான் வியாபிச்சிருக்கேன்னு அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா ஒரு நாள் நடக்காது அதனால இதை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போ என்னுடைய சரீரத்தை நான் எனக்கு வேறாக நான் காண்கிறேனோ அப்படி எல்லோருமே அவரவர்களுடைய சரீரத்தை அவர்களுக்கு வேறாக அவரவர்கள் அறிய முடியும் ஒன்று இப்படி தனக்கு வேறாக சரீரங்களை எல்லா இடத்திலும் அறிகிறதோ அது ஒன்றே அது வேறு வேறு அல்ல அப்படி தனித்தனியான ஆத்மா இல்லை ஒரே ஆத்மா தான் சொல்ல இங்கேயும் வெளியிலையும் இங்கேயும் ஆத்மா இருக்கு இப்போ உங்களுக்கு இடையில எனக்கும் உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு இப்போ அப்படித்தான் நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்கும் பெரும்பாலான பேர் ஆத்மா உள்ளே இருக்குதுன்னு தான் நிறைய பேர் தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது எறும்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது புலிக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கோம் ஆனால் எப்படி இந்த ஆகாச திருஷ்டாந்தம் சொன்னோமோ இல்லை ஆகாச திருஷ்டாந்தம் சொன்னது மறந்து போயிருக்கோம் ஏன்னா நிறைய ஒரே திருஷ்டாந்தமயமாக இருக்கிறதுனால எந்தெந்த திருஷ்டாந்தத்தை படித்தோம்னே மறந்து போயிருக்கும் ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்குது வெளியில் இருக்குது அப்படின்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குங்கிறது மாத்திரம் கிடையாது ஆத்மாவில் தான் எல்லாமே இருக்குது ஆகாஷம் உள்ளேயும் வெளியேயும் இருப்பது போல ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது இங்கேயும் ஆத்மா இருக்குது தேசத்துலேயும் ஆத்மா இருக்குது ஆனால் அங்கே பொருளோ அதை வெளிப்படுத்துகிற மீடியமோ எதுவும் இல்லை எப்படி சூரியனுடைய பிரபை எங்கும் வியாபகமாக இருந்தாலும் கண்ணாடியில் மட்டுமே அது பிரதிபிம்பிக்குமோ அதுபோல ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் மனதில்தான் அது பிரதிபிம்பிக்கிறது வெளிப்படுகிறது சதா சர்வகதோபி ஆத்மா ந சர்வத் அவபாசத்தே சர்வகதோபி ஆத்மா ந சர்வத் அவபாசத்தே ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் எல்லா இடத்திலும் அது விளங்குவதில்லை புத்தியில் மட்டும்தான் அது விளங்குகிறது இந்த நான் நான் எல்லாரிடத்திலையும் விளங்குகின்ற பொருள் எத்தனை நான் இருக்கு அப்படின்னு கேட்டால் சித்தாந்தப்படி ஒரே நான் தான் இருக்கு ஒரே நான் தான் எல்லாத்திலையும் நான் நான் சொல்லிட்டு இருக்கு உங்கள் நான் வேற என் நான் வேறு இல்லை உங்க மனசு வேற என் மனசு வேற எல்லா ஜீவராசிகளுக்கும் மனசு வேறையா இருக்கு நான் நான்னு சொல்வது வேறு வேறாக இல்லை கடவுளுக்கும் கூட நமக்கும் கூட வேறு வேறாக இல்லை அவரும் அகம்னு சொல்லுகிறார் நாமும் அகம்னு சொல்லுகிறோம் ஒருவேளை இந்த மைக்குக்கு பேசுறதுக்கு சக்தி இருந்தால் அதுவும் என்ன சொல்லும் அகம்னு சொல்லும் அப்படி அகம் அகம்னு எல்லாவற்றிலும் விளங்கி கொண்டிருப்பதே அத்வைத பிரம்மாத்மஸ்வரூபம் அதனால மையங்கிறது ரொம்ப முக்கியம் என்னிடத்தில் தான் எல்லா சரீரங்களும் இருக்கின்றன அப்போ ஏன் மனசில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கக்கூடாது என் மனசில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா உங்கள் மனசில் இருக்கிறது உங்களுக்கே தெரியாது அப்புறம் இல்லை எனக்கு அப்படி இதை இதை கேட்டால் இப்படி தோணும் நிறைய பேருக்கு இப்படி தோணும் அப்படின்னா ஒரு எல்லார் மனதும் இப்படி தெரிஞ்சு எல்லார் மனசும் நமக்கு தெரியுமாண்ணா தெரிய வேண்டிய அவசியமே இல்லை நான் யாருன்னு தெரிஞ்சுட்டால் போகும் மனசை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை மனசை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தா அதுக்கு முடிவாக உலகத்தையும் தெரிஞ்சு முடியாது மனசையும் தெரிஞ்சு முடியாது தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை அது தெரிஞ்சுட்டால் சுகதுக்கத்துக்கு காரணமாயிடும் சுகதுக்கம் வேண்டான்னு நினைக்கிறோம் நம்ம ஆகையினால் ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டால் போதுமானது மயி சர்வதா உத்தமாத்தியாக தேகாக உத்தமாத்தியாகனா உயர்ந்த தேகத்திலிருந்து இந்த உலகத்தில் ஜனங்களெல்லாம் விவகாரத்தில் நம்ம வச்சுருக்கோம் இதெல்லாம் உயர்ந்த தேகம் பிராமண தேகம் உயர்ந்த தேகம் புழு தேகம் தாழ்ந்த தேகம் அப்படின்னு எல்லாம் விவகாரத்தில் வச்சுருக்கோம் அந்த தேகம் கடவுள் தேகம் உயர்ந்தது அப்படின்லாம் நினச்சுன்ருக்கோம் இப்போ இன்னொரு ஸ்லோகம் சொல்ல போகிறது தாமிர அதாவது பஞ்சலோக விக்கிரகம் பண்ணியிருக்கு ஒன்றில் வந்து மனிதம் மாதிரி பண்ணியிருக்கு இன்னொரு தெய்வம் மாதிரி பண்ணியிருக்கு ஒரு திருஷ்டாந்தம் வரப்போறது அந்த தாமரத்தில் வந்து பஞ்சலோக பஞ்சலோக விக்கிரம் வச்சு ஒன்று மனிதன் உருவத்தில் பண்ணியிருக்கு இன்னொன்னு வந்து கடவுள் உருவத்தில் நாராயணா இருக்கார் இன்னொருத்தன் கும்பிட்றான் பக்தன் ரெண்டு ரூபத்தில் பண்ணி வச்சிருக்கு ரெண்டும் என்னதுன்னு கேட்குறாரு ரெண்டும் என்னதுன்னு கேட்கிறாரு அதுவும் பஞ்சலோகந்தான் இதுவும் பஞ்சலோகந்தான் ஓம் பாவனை தான் அப்படி நீ வந்து இதை வந்து ஜீவனாக நினைக்கிற அதை பகவானாக நினைக்கிற ரெண்டும் வேறு வேறு கிடையாது ஒரே பஞ்சலோக விக்கிரகம்தான் ஆகையினால் அதே மாதிரி இதுவும் அப்படின் சொல்லி புரிய வைக்கிறார் இப்படி பல திருஷ்டாந்தங்கள் அதில் இந்த திருஷ்டாந்தம் இப்படி சொல்லுகிறது அதனால் நான்கிறது வந்து நமக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிறதோடு சரி இதை வந்து வேறு விதமாக நீங்கள் இன்னும் அது அனுபவத்துக்கு வரலை அனுபவத்துக்கு வரலை நிறைய பேர் இப்படி தான் சொல்லிகிட்டு அதாவது சுவாமிஜி தெரிஞ்சால் பொறுமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டாமா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்போம் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா நீ எக்ஸ்பீரியன்ஸு எப்பவும் இருக்குது தெரிஞ்சுக்கத்தான் மாட்டேங்கிறேன்னு சொல்கிறது எல்லாமே மாற்றி இருக்கு அனுபவம் எப்பவும் இருக்குப்பா நீ தெரிஞ்சுக்கத்தான் மாட்டேங்கிற அதாவது தெரி அறிந்தால் போதாது அனுபவத்துக்கு வேண்டுங்கிறது இதை தவிர மற்றதுக்கெல்லாம் பொருந்தும் ஆத்மஸ்வரூபத்தை தவிர மற்றதுக்கெல்லாம் அந்த நியாயம் பொருந்தும் வெறுமனை தெரிஞ்சுட்டால் போகாது தெரிஞ்சதை அனுபவத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து மற்றதுக்கு பொருந்தும் இங்கே அப்படி இல்லை அத்வைத்த அனுபவம் யாண்டும் இருக்கிறது அதை பற்றிய ஞானந்தான் தேவை ஞானத்தை பெறத்துக்கு தான் இவ்வளோ திருஷ்டாந்தம் இல்லை இது அனுபவத்தில் தான் வரும்னால் ஏன் இவ்வளோ அவரும் அவரும் மட்டும் உடச்சின்னு சொல்லணும் நம்மளும் கஷ்டப்பட்டு இதெல்லாம் படிக்கணும் ஆகையினால் இது வந்து தெரிஞ்சிக்கிற விஷயந்தான் இப்போ நாம் வந்து இந்த நம்ம சரீரத்தை விவேகம் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் இதை புரிகிறதோ இல்லையா புரியலேன்னு வச்சுங்க கொஞ்சம் கூட புரியலேன்னா என்ன ஆகிடும்னா போயிடுவோம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து போயிடுவோம் இப்போ எல்லோருக்கும் இதில் வந்து விஷயம் இருக்குது நம்மளை பற்றி சொல்கிறது நம்மை பற்றி தான் நமக்கு சொல்வது இந்த சாஸ்திரமே நம்ம காட்டுற கண்ணாடி தான் நம்மை பற்றி தான் இது பேசுறது வேறு எதையாவது பற்றி விஷயங்கள் எல்லாம் பேசலை நமக்கு என்ன குணம் வேணுங்கிறத பற்றி கூட இப்போ பேசலை என்ன வேல்யூஸ் எல்லாம் வேணும் நாம் என்னெல்லாம் பூஜை பண்ணணும் என்னெல்லாம் ஜபம் பண்ணணும் அதை பற்றி ஒன்றுமே பேசலை இப்போ நான் யார் நான் யார் இந்த ஒரு உண்மையைத்தான் விசாரம் பண்ணுகிறது இந்த நான் யார்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது இப்போ இங்கே சொல்கிற விஷயங்களெல்லாம் எல்லாருக்குமே பொருந்துறதுனால எல்லாருக்கும் பொருந்தறதுனால தனித்தனியாக விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா இப்போ ஏதாவது ஒரு ஒருத்தருக்கு ஒரு தனி கஷ்டம் இருக்குன்னு வச்சுங்கோ எல்லாம் வெளியில் வரிசையாக நிறுத்தி ஒரு ஒருத்தராக வாங்க கூப்பிடணும் வாங்குவோம் ஒரு ஒருத்தராக வாங்குவோம் உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க செவ்வா தோஷமாக ராகுதோஷமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தரையும் தனியாக இது பண்ணணும் இது வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எப்போ துக்கங்கிறது எல்லாருக்கும் சமானமா இருக்கு துக்கத்துக்கு காரணம் ஒரு ஒருத்தருக்கும் இன்னொன்று இருக்கலாம் ஆனால் துக்கம்ங்கிறது எல்லாருக்கும் சமானமாக இருக்கிறது அப்பரிபூர்ணமா துக்க நிவர்த்திக்கு ஆத்ம ஜானம் ஒன்றுதான் வழி அதை இப்படி சேர்ந்து உட்கார்ந்து நம்மளால படிக்க முடியும் இதை தவிர மற்ற விதமான இருந்தா தனித்தனியா இன்டர்வியூ கொடுக்கணும் அதனாலதான் இப்படி சேர்ந்து உட்கார்ந்து படிக்கிறோம் இப்போ இதுல இருந்தே தெரிகிறது இந்த திருஷ்டாந்தத்தின் மூலம் நாம் எல்லோரும் நாம் எல்லோரும் பாருங்க வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண நாம் எல்லோரும் ஒன்று ஒன்று எல்லோருங்கிறத ஒரு விவகாரத்துக்காக சொல்றோம் மயி சர்வதேக வர்த்தன் அடுத்த ஸ்லோகம் இதே விஷயத்தை விளக்கிச் சொல்லுகிறது சூத்திரம் புஷ்பாணமுத்தமாதித சூத்திரமுத்த புத்த சூசேத் எப்படி புஷ்பம் புஷ்பங்களின் உத்தமாதித்தா உயர்ந்தது மத்தியமமானது தாழ்ந்தது என்பது இது உயர்ந்த பூவு இது தாழ்ந்த பூ இது நம்ம இதிலே தோட்டத்தில் கிடக்கிற குப்பை பூ இது இது வந்து கடையிலே சொல்லி வச்சாதான் கிடைக்கிற பூவு ரெண்டையும் சேர்த்து கோர்த்துருக்கும் ஆகினால இது உயர்ந்த பூ இது மத்தியமமான பூ இது தாழ்ந்த பூ அப்படிங்கிற பேதமெல்லாம் நூலை ஒன்றும் பண்ணாது அப்படி சொல்றாரு எச்சா புஷ்பாணாம் உத்தமாதித்தா சூத்திரம் ந சம்ஸ்பிருஷே சூத்திரத்தை ஒட்டவே ஒட்டாது அது சம்ஸ்பிருஷேத்துன்னா அதை பாதிக்காதுன்னு அர்த்தம் கூறியதையே திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும் மனதில் பதியறதுக்காக தான் இப்படி சொல்லிகிட்டே அவரும் நானும் பொறுமையாக அதை சொல்லிகிட்டு இருக்கேன் உத்தமாதிதா சுப்பீரியாரிட்டி இன்பீரியாரிட்டி ரெண்டும் கட்டாம் மத்தியமும் நம்மளே சொல்றோம் பாருங்கள் பணக்காரங்களிலேயே ரொம்ப உயர்ந்த பணக்காரங்கள் அப்பர் அப்பர் மிடில் அப்புறம் லோயர் மிடில் என்னெல்லாமோ சொல்றாங்க இது எல்லாமே இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் அ ஆனால் வந்து சூத்திரத்தை அது ரெண்டாவது வரியில் இருக்குது இது முதல் வரி வந்து திருஷ்டாந்தத்தை சொல்லுகிறது புஷ்பானாம் உத்தமாதித்தா யதா சூத்திரம் ந சம்ஸ்பிருஷேத்து ததா ஏக்கம் சர்வகம் மாம் தேகானாம் உத்தமாதித்தா ந சம்ஸ்பிருஷேத் சம்ஸ்பிருஷேத்துங்கிறது ரெண்டாவது வரியில் இல்லை சேர்த்துக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்காக ததா அப்படி சர்வகம்மாம் திரும்ப திரும்ப ஒரு வாக்கியத்தை சொல்றார் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள எண்ணெய் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள எண்ணெய் எல்லா இடங்களிலும் எல்லா காலத்திலும் எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்துள்ள எண்ணெய் கால தேச அவதிப்பியாம் நிர்முக்தம் எல்லா கா இடம் பொருள் காலம் இவைகளையெல்லாம் வியாபித்து இருக்கின்ற எண்ணெய் உத்தமமான தேகம் மத்தியமான தேகம் இந்த நந்தனார் பாட்டில் வரும் அன்னமய கோஷந்தானே அந்தனர் முதல் புலையர் வரைக்கும் பின்னமரவே தோணுதே அன்றி வேறொன்றும் வேற்றுமை காணேனே அப்படின்னு நந்தனார் பாடுவார் யார்கிட்ட அந்த தீட்சதற்கு முன்னாடி தீட்சிதர் விடமாட்டார் இன்னமும் சந்தேகப்படலாமோ அப்படின்னு அந்த பாட்டில் அதாவது இன்னமும் சந்தேகப்படலாமா பகவானே வந்து சொல்லிவிட்டார் நேத்தி கடவுளை உமக்கும் வந்து சொல்லிவிட்டார் எனக்கும் சொல்லிவிட்டார் நான் தான் பிராமணன் ஆயாச்சே வந்தாச்சே அவர் அப்பவும் விடமா சந்தேகப்படலாம் அது தீட்சிதர் அதனால் இன்னமும் சந்தேகப்படலாமோ அன்னமய கோஷந்தானே அந்தனர் முதல் புலையர் வரைக்கும் பின்னமரவே தோன்றுதே அன்றி வேறொன்றும் வேற்றுமை காணேனே அப்ப இதெல்லாம் என்னென்னா இந்த உத்தமாதீனி உத்தமாதித்தா தேகாநாம் உத்தமாதித்தா எல்லா தேகங்களும் இது மனுஷன மாத்திரம் இல்லை மனுஷ தேகம் புருஷ தேகம் ஸ்திரீ தேகம் மனுஷ தேகம் மிருக தேகம் பசு தேகம் பக்ஷி தேகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கு உத்தமாக ஒரேடியாக சொல்லப்படாதா எல்லாம் ஒன்று தான்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சே என்ன அப்படி முடியாது மனசில் பதிய வைக்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப வேறு வேறு ரூபத்தில் சொல்கிறது வந்து கீதையில் பார்க்குறோம் விபூதியை உறுதுணும்னு சொல்லணும் எல்லாமே எங்கெங்கெல்லாம் சிறப்பு இருக்கோ எத்தத் விபூதி மத் சுவம் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவா இதை முதலே சொல்லியிருக்கக்கூடாதா இதுக்கு இத்தனை ஸ்லோகம் சொல்லி சொல்லணுமான்னு கேட்குறது எல்லாம் புரியலத்துக்காகத்தான் மனசில் பதிய வைக்கிறதுக்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறது மனசு வேறு விஷயங்களை நினைக்கக்கூடாது என்பதற்காக இவ்வாறு கூறப்படுகிறது தேகாநாம் உத்தமாதித்தா மாம் ந சம்ஸ்பிருஷேத் என்னை ஒன்றும் செய்யாது அடுத்த ஸ்லோகம் புஷ்பேஷு எத்வது சூத்திரம் ந நஷிய புவூம் நியூ ந ஒரு ஒரு திருஷ்டாந்த எடுத்துனா ஒரு மூணு ஸ்லோகமாக குறைஞ்சது சொல்றார் அவர் புஷ்பேஷு நஷ்டேஷு சதி யா எப்படி அந்த புஷ்பங்கள் அழிந்தாலும் சூத்திரம் நஷ்யதி பூலாம் வாடி போகும் அப்புறம் அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துடும் ஆனா நூல் ஒன்னாக அந்த நூலையே பழைய என்ன பண்ணுவோம் நினைச்சு பழைய இன்னும் கொஞ்சம் பூ அடுத்த பூவில கூட கட்டிடுவோம் துஷ்டு நசியாஹம் சதா ஒரு ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்துனா ஒரு மூணு ஸ்லோகமாக குறைஞ்சது சொல்கிறார் அவர் தேஷு புஷ்பேஷு நஷ்டேஷு சதி யதா எப்படி அந்த புஷ்பங்கள் அழிந்தாலும் சூத்திரம் நஷதி பூவெலாம் வாடி போகும் அப்புறம் அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துடும் ஆனால் நூல் ஒன்றாக அந்த நூலையே பழையபடியும் என்ன பண்ணுவோம்னா நினச்சி பழைய இன்னும் கொஞ்சம் பூவில் அடுத்த பூவில் கூட கட்டிவிடுவோம் அது மாதிரி இங்கே சொல்லுகிறார் புஷ்பங்கள்லாம் நஷ்டமானாலும் சூத்திரம் அழிவதில்லை எப்படி அழிவதில்லையோ ததா யதா தேஷு புஷ்பேஷு நஷ்டேஷு சூத்திரம் நஷ்டதி ததா தேகேஷு நஷ்டேஷு இந்த சரீரங்கள் அழிந்தாலும் ஒடுங்கினாலும் ஒடுங்கினாலும்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் வந்து ஒடுங்கி போகிறது ஒன்றும் தெரிகிறது இல்லை தூக்கத்தில் ஒடுங்கி போகிறதுனால நான் ஒடுங்குறதில்லை தூக்கம் எனக்கா மனசுக்கா தூக்கம் வந்து எனக்கா மனசுக்கா விழிப்பும் கனவும் உறக்கமும் மனசுக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது அது பிறகு வருகிற ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம் ஆக விழிப்பு கனவு உறக்கம் ஆத்மாவுக்கு கிடையாது அதே பிறப்பும் வாழ்வும் மரணமும் ஆத்மாவுக்கு கிடையாது பிறப்பும் சரி வாழ்வும் சரி மரணமும் சரி மனதிற்குத்தான் மனதுன்னு நான் சுரு சுருக்கமாக சொல்கிறேன் ஸ்தூல சரீரத்திற்குத்தான் சூட்ச சரீரம்தான் ஸ்தூல சரீரத்தின் வாயிலாக பிறந்து வாழ்ந்து ஸ்தூல சரீரத்தை விடுகிறது ஆகவே நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் மனசுக்கு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிடுறேன் சூட்சம சரீரம்னு சொல்லாமல் மனசுக்கு தான் சொல்கிறேன் அதனால் தேகங்கள் அழிந்தாலும் ஒடுங்கினாலும் நான் ஒடுங்குவதும் இல்லை அழிவதும் இல்லை நான் ஒரு பொழுதும் ஒடுங்குவதோ அழிவதோ கிடையாது அகம் சதா ந நஷ்யாமி நெய்வ நஷ்யாமி ஒரு பொழுதும் அழிவதில்லை இதே தான் திரும்பவும் இன்னொரு திருஷ்டாந்தத்தில் சொல்லப்படுகிறது ஸ்லோகத்தை பார்க்கலாம் இனி ஊஞ்சல் கம்பி திருஷ்டாந்தம் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கலாம் எப்படியெல்லாம் கற்பனை பண்ண முடியும் நம்மளால இப்படிலாம் யோசிக்க முடியுமா அவ யோசிச்சதையே நமக்கு யோசிக்கிறதுக்கு இப்போ நேரம் போகலை என்னமோ பண்ணுறது அதனால நம்ம வந்து அதை அவ்வளவு தூரம் அழகாக திங்க் பண்ணியிருக்காங்க சிந்தனை பண்ணி இவ்வளவு திருஷ்டாந்தத்தை சொல்லி ஒரு விஷயத்தை மனசில் பதிய வைக்கிறார் रज्जु, रज्जु रज्जु नाने वैकापि ை காவாதி परियंकर परियंकर वैकापि பரியுரன்னைபியனைவாதி கீதையில் ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம் அவிபக்தூ விபக்தி தஞ்ஞேணு பிரபவிஷ்ணு பதிமூணாவது அத்தியாயத்தில் வர்றது நேயம் எத்த பிரபக்ஷாமி அப்படின்னு அறியப்பட வேண்டியதுன்னு பகவான் எங்கே சொல்லுகிறாரோ அங்கே வருகிறது இல்லை அவிபக்தம் சூதேஷு விபக்தமிவச்ச எல்லா உயிர்களிலும் அது பிரியாமல் இருக்கிறது ஆனால் பிரிந்திருப்பது போல தெரிகிறதுனர் அவிபக்தம் சூதேஷு விபக்தம் இவ ஸ்திதம் வேறு வேறாக இருப்பது போல தெரிகிறது வேறு வேறாக இருப்பது போல தெரிந்தாலும் நான் ஒருவனே அனைத்திலும் இருக்கிறேன் அதே தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது பரியங்க ரஜ்ஜு ரந்தேஷு பரியங்கம்னா ஊஞ்சல் இவர் ஊஞ்சலில் உட்கார்ந்துருப்பார் போல் இருக்கு இந்த ஸ்லோகம் வந்து கொடுத்தோம் பரியங்க பரியங்கன்னா ஊஞ்சல் ரஜ்ஜு ரஜ்ஜுன்னா இந்த இடத்துல சங்கிலி பரியங்க ரஜ்ஜு ரந்தேஷு சாதாரணமாக ரஜ்ஜுன்னா அர்த்தம் இந்த இடத்துல வந்து கயிறு ஹோலாக இருக்கிறதா இருக்கலாம் இல்லாட்டி சங்கிலி ஓட்டை அந்த ஊஞ்சல் சங்கிலி இருக்கே அந்த ஓட்டையில் வந்து சூரியனுடைய வெளிச்சம் விழருது ஆகையினால ரூமில் என்னென்னா நாலு எல்லா சங்கிலியோடைய அப்படியே நிழல் தெரிகிறது வெளியில் அதில் பலவேறு சூரிய சூரிய ஒளி இருப்பது போல தெரிகிறது அது ஏகாபி சூரியபா ஏகா சூரியபா அப்பி நானாய பாட்டி அது ஒன்றாக இருப்பினும் பல்வேறு பல்வேறு ஒளி இருப்பது போல தோன்றுகிறது அந்த சங்கிலி ஓட்டையில் ஒரு ஒரு ஓட்டையிலையும் சூரியனுடைய வெளிச்சம் படுறதுனால அது செவுத்தில் படுறது செவுத்தில் படுற போது பார்த்தா எத்தனை இது பாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எண்ணின்னு இருப்போம் எத்தனை சூரிய வெளிச்சம் பார் அப்படின்னு எண்ணலாம் ஆனால் அங்கே இருக்கிறது என்னது ஒரே சூரிய வெளிச்சம்தான் இந்த சங்கிலியினுடைய துவாரங்கள் அப்படி பல்வேறாக காட்சி காட்சி அளிக்கிறது காட்சி அளிக்கும்படி செய்கிறது சூரியபான்னா சூரியனுடைய ஒளி ஏ கா இருப்பினும் நானா இவ பல்வேறு போல காட்சி அளிக்கிறது ததா அதுபோல யதாங்கிறது நீங்கள் முதல்ல போட்டுக்கணும் எல்லாத்திலையுமே எப்படி ஊஞ்சலின் சங்கிலிகளின் துவாரங்களில் துவாரங்களின் வாயிலாக செல்லுகின்ற சூரிய ஒளி ஒன்றாக இருப்பினும் பலவாறாக தோன்றுகிறதோ ததா அப்படி சர்வகஹா சர்வகஹான்னா எங்கும் நீக்கம் வர நிறைந்துள்ள ஆத்மாவாகிய நான் அபி ஒருவனாயிருப்பினும் அனேகவத் பாத்தி பாமீ நான் அதில் பாத்தீங்கதான் இருக்குது சர்வகா பாத்தின்னு இருக்குது நான் சொன்னதுனால பாமின்னு சொன்னேன் அல்ல தேத்திர க்ஷேத்தோ அனேகவத் பாதி சர்வா ஏகோபி க்ஷேத்து அனேகவத் பாதி அப்படி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஆத்மாவானது ஒன்றாயிருப்பினும் க்ஷேத்ங்களில் பல்வேறாக தோன்றுகிறது நானா ரூபா பவந்தி அதனால அது வந்து ஏகரூபாதான் ரோஹினீஷ்பிங்களா ஏக ரூபாக ஏக ரூபாக வேதத்தில் அப்படின்னா மந்திரம் இருக்கு ஆகையினால ஒரே வஸ்துதான் அது ஆனால் அது என்னன்னா நானா ரூபா பவந்தி மாயையா அதனால அறியாமையினால அல்லது மாயினால தோற்றத்தினால பல்வேறாக ஆகிறது ஆக ஏகோபி அநேகவத் பாதி எல்லாம் சொன்னதே தான் அடுத்த ஸ்லோகம் அடுத்த ரெண்டு ஸ்லோகமும் இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லப்பட்டதோ அதுபடியே சொல்லி நிறைவு செய்கிறது ரூுரோம் Raj, ததம்மாம் ந ஸம்ஸ்பृஷே ரஜ்ஜுரந்த்ரஸ்த் தோஷாதி சூரியாம் ந ஸம் சூரியாம் ந ஸம் சூரியாம் ந ஸம்ஸ்பृஷே ததா தட்சேத்ரஸ்த் தோஷாதி சர்வகம் மா சங்கிலி ஓட்டை இருந்ததுன்னு வச்சுங்க அந்த ஓட்டையில் வந்து ஒன்று வந்து சங்கிலி வந்து உடஞ்சி போயிருக்கலாம் நீட்டியிருக்கலாம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சங்கிலியில் ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷம் சூரியனுடைய ஒளியை பாதிக்காது அது போல் ிருக்கூடிய குணதோஷங்கள் எதுவும் ஆத்மாவை பாதிக்காது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அவ்வளவுதான் ரஜ்ஜுரன் இகைவஸ்தைர்ஜி சர்கா எஷாம் சாமியே ஸ்திதம் மன நோஷம் திரமணி தே பார்க்கிறோம் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம ஆகையினால நிர்தோஷமான சூரியனுடைய பிரகாசம் சங்கிலியில் இருக்கக்கூடிய தோஷத்தினால பாதிக்கப்படுவதில்லை ரஜ்ஜுரந்திரஸ்தோஷாதி தோஷாதி யசா முதல்ல போடுகணும் எப்படி கயிற்றின் துவாரங்களில் இருக்கின்ற குறைகளானது சூரிய ஒளியை பாதிக்காதோ சூரிய ஒளியை பாதிக்காதோ ததா அப்படி கேத்திரஸ்தோஷாதி ஆத்மாவுக்கு பிபி உண்டோ ஆத்மாவுக்கு பிபி ஆகுது கேன்சர் ஆகுது இன்னும் சொல்ல போனால் எய்ட்ஸ் ஆகுது ஏதாவது ஆத்மாவுக்கு உண்டோன்னா எல்லாம் இதுக்கு தான் அதுக்காக ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் ஆத்மாவுக்கு எந்த விதமான வியாதியோ சரீரத்தில் இருக்கிற வியாதியோ அதுக்கு வந்து இல்லை இல்லை அதுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆத்மாவுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இல்லை மென்டல் ப்ராப்ளம்னா ஒன்றும் அதுக்கு கிடையாது ஃபிசிக்கல் ப்ராப்ளமும் மென்டல் ப்ராப்ளமும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆகையினால் க்ஷேத்ரஸ்தோஷாதி இதை புரிஞ்சுட்டால் இருக்க முடியாது இதை இது யார் நன்றாக தெரிந்து கொள்ளுகிறார்களோ இந்த ஜானம் அத்வைத ஆத் பிரம்மாத்ம ஜானம் எவருக்கு தெள்ளத்தெளிவாக விபரீதம் இல்லாமல் இருக்கிறதோ அவருக்கு வந்து மென்டல் ப்ராப்ளம் வர முடியாது வந்ததுன்னா தகராருன்னு அர்த்தம் அதுவும் வர முடியாது ஏன்னா ஜானம் பரிபூர்ணமாக நிஷ்டையாக இருந்ததுன்னு சொன்னால் துக்கேஷு அனுத்விக்ன மன சுகேஷு விகத ஸ்பிருகா இல்லை க்ஷேத்ரஸ்தோஷாதி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஆதினா என்ன குணம்னு அர்த்தம் தோஷம் முதலியவை முதலியவைன்னா குணம் தோஷம் எல்லாம் சேர்த்து தான் அதில் இருக்கிற நல்லதோ கெட்டதோ எதுவுமே சர்வகம் மாம் ந சம்ஸ்பிருஷேத் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள எண்ணெய் அவைகள் பாதிக்க மாட்டா ததா க்த்திர்தோஷாதி சர்வகம் மாம் ந சம்ஸ்பிருஷேத் சம்ஸ்பிருஷேத்துன்னு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கூட டச் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் என்னை கொஞ்சம் கூட அது பாதிக்க முடியாது ஆனால் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் எனக்கு இப்படி ஒரு வியாதியை கடவுள் கொடுத்துட்டாரே எல்லாம் நம்ம சொல்கிறோம் நம்ம அதெல்லாம் இப்படி சொல்கிறோம் இந்த இதை விஷயத்தை என்ன சொல்கிறது உனக்கு வியாதியும் கிடையாது நிராமய ஆத்மாவுக்கு இருக்கிற லக்ஷணங்களில் ஒன்று என்னது நிராமையாக ஆத்மாவுக்கு வியாதி கிடையாது இந்த எண்ணங்களை நம்ம மனசில் பதிச்சுண்டோமான சரீரத்துக்கு வியாதி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அது சரீரத்துக்குத்தானே வியாதி அப்படின்னு சொல்லி அதை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம் அதுதான் இந்த ஞானத்தோட பிரயோஜனம் சரீரத்துக்குத்தானே வியாதி ஜென்ம மிருத்யு ஜரா உடையது தானே அது இருந்துட்டு போட்டோம் அது என்ன பண்ணாலும் அனுபவிக்கட்டும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வைத்தியம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அக்செப்ட் பண்ணிப்போம் அது இருந்துட்டு போட்டோம் அது எனக்கு இல்லை சரீரத்தோட தர்மம்னு ஒத்துப்போம் அடுத்த ஸ்லோகம் தத் தத் सूर्यभा தேற்றஜு सूर्यभा தேத்விநாசுமி திடீர் திடீர்னு பிரதம புருஷகாரில் போடுறார் அப்புறம் உடனே உத்தம புருஷாலையும் போடுறார் அவர் நல்ல அது ஸ்லோகத்தை படிச்சுன்னு சம்ஸ்கிருதம் கொஞ்சம் தெரிஞ்சு படித்தோமானா என்ஜாய் பண்ணலாம் தத் அந்த சங்கிலி ஓட்டையெல்லாம் அழிஞ்சு போச்சுனா சூரியனுடைய ஒளி அழிவு இந்த ஆத்மாவை பாதிக்காது பலவாறாக தோன்றுகின்ற அவைகள் அழிந்தாலும் இதற்கு அழிவு இல்லை இப்படி ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லின்றிருக்கார் ஒன்றுதான் பலவாறாக தெரிகிறது பலவாறாக விளங்குகின்ற அவைகளின் தன்மைகள் எதுவும் ஒன்றாக இருக்கும் இந்த ஆத்மாவை பாதிப்பதில்லை அவைகள் அழிந்தாலும் இதற்கு ஒன்றும் குறைவு ஏற்படுவதில்லை அது இருக்கிற போதும் குணதோஷங்களால் பாதிக்கிறது இல்லை அது அழிஞ்சாலும் இது அழியறதில்லை இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார் ரஜுரந்த நாசேஷு அந்த சங்கிலி எல்லாம் அதெல்லாம் எடுத்து நீங்கள் பழைய போட்டு உருக்கி விட்டீங்கன்னு அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்த கம்பியாக போட்டு ஒளி அடிக்கலும் பரவாயில்லை சில ஊஞ்சல் அப்படி உண்டு சங்கிலி இல்லாமல் ஒத்த கம்பியாக நீளமாக நிற்கும் அந்த இதுக்கு இந்த திருஷ்டாந்தான் சொல்ல முடியாது அது மாதிரி இப்போ அதெல்லாம் அழிஞ்சாலும் சூரியனுடைய ஒளி அழியாது சிம்பிளாக சொல்கிறது சூரியனுடைய ஒளி அழியாது நைவ நஷ்யி ஏவ ஒவ்வொரு இடத்துலையும் போடுறார் ததா அதே மாதிரி கஷேத்திர விநாசேஷு இந்த சரீரங்களெல்லாம் அழிந்தாலும் சரீரத்துக்கு க்ஷேத்ரம்னு ஒரு பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் பகவத்கீதை ஞாபகம் இருந்தால் கஷேத்திரங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியும் கஷரணாத் க்ஷேத்திரம் கத்தத்ராணாத் கஷேத்திரம் க்ஷேத்ரவத் க்ஷேத்ரம் அப்படின்னு க்ஷேத்திரத்துக்கு மூணு விதமான வியாக்கியானம் சொல்லியிருக்கோம் அதாவது இது அழிஞ்சு போறதுனால இதுக்கு க்ஷேத்திரம்னு ஒரு பேரு நம்மை அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவதால் இதுக்கு கஷேத்திரம்னு பேர் இந்த மனித பிறவியில்தான் நம்ம பிறந்து பிறந்து அழியிற நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும் எனவே க்ஷதத்ராணாது க்ஷேத்திரம் என்று இன்னொரு பொருள் எப்படி பூமியில் க்த்திரம் அதாவது கிருஷி க்ஷேத்திரத்திலே விதைகளை போட்டு விதைக்கின்றோமோ அது போன்று இந்த சரீரத்திலே வினைகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன என்பதால் இது க்ஷேத்திரம் என்று கூறப்படுகிறது வினைகள் விதைக்கப்பட்டிருப்பதால் இது க்ஷேத்திரம் என்று சொல்லப்படும் அதனால் இந்த சரீரத்துக்கு க்ஷேத்தம்னு இன்னொரு பேர் அதனால் ததாக் க்ஷேத்ர விநாசேஷு சர்வகா அகம் நயவ ஒரு பொழுதும் நான் அழிகிறேன் இல்லை ஆக இந்த மூன்று திருஷ்டாந்தம் நிறைவு பெறுகிறது கட ஆகாச திருஷ்டாந்தம் சூத்திர புஷ்ப திருஷ்டாந்தம் ரஜ்ஜுரந்திர சூரியபா திருஷ்டாந்தம் இதில் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிக்கணும் ரஜ்ஜுரந்திரம் எதை காட்டுறது சரீரங்களை காற்றுகிறது ஸ்தூல சூக்ம சரீரத்தை ரஜ்ஜு இந்த ரஜுரந்திர திருஷ்டாந்தம் சூரியபா வந்து ஆத்மாவோடு ஒப்பிடப்படுகிறது சூத்திரம் ஆத்மாவோடு ஒப்பிடப்படுகிறது புஷ்பங்கள் சரீரங்களோடு ஒப்பிடப்படுகிறது இப்படி ஒன்றொன்றையும் புரிஞ்சுக்கணும் ஆக கடகும்ப சூத்திர புஷ்ப ரஜ்ஜுரந்திர சூரியபா திருஷ்டாந்தம் மூன்று மூணு மூணு ஒன்போது ஸ்லோகம் சொல்லி பதிய வைக்கணும்னு நினைச்சிருக்கார் நாமளும் திரும்ப திரும்ப வாசிச்சிருக்கோம் பதியோம் இனி திரும்பவும் வேறொரு கோணத்திலே கருத்துக்களை விளக்குகிறார் தேஹோ நாகம் பிரதிஷ்யத்வாத் பௌத்திகேந்திரியம் மனோ நாலிர் தமோ நாட் தேம் நா ாதிவோம் பிரதியேந்திர பிரணோநேக மனோ நால <laughs> <laughs> <तमो> नाहं ிா தமோ நாட் ஃபேந்திர விநாட்டிவா அநாத்ம நிஷேதா அத்த கிரியதே அனாத்மாவையெல்லாம் நிஷேதம் பண்ணுற எதெல்லாம் நான் இல்லையோ அதை நான் நினைக்கணும் எது நான் இல்லைங்கிறதை நான் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் எதையெல்லாம் நான் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேனோ அவைகள் உண்மையில் நான் அல்ல அறியாமையினால் அவைகளை நான் என்று கருதி கொண்டிருக்கின்றேன் இந்த எண்ணம் அனாதிகாலமாக என் மனதிலே ஊறிவிட்டது என்றையிலிருந்து எப்பிருந்து இதற்கு நமக்கு தெரியாது அனாதிகாலமாக நான் இந்த ஸ்தூல சூக்ம சரீரம் என்கின்ற எண்ணமே என் மனதில் வேரூன்றிவிட்டது ஆகினால் அநேக ஜென்ம சம்பிராப்தாக அதனால் எத்தனையோ ஜென்மாவில் டெவலப் பண்ணி பண்ணி உட்கார்ந்துட்டுருக்கு ஒரு நாளில் வந்து தனித்தன்மையை அழித்து விடுங்கள் அப்படின்னா முடியாது புரியும் அழிக்க முடியாது மனசில் வாங்கிக்க முடியும் ஏன்னா அது வந்து ஸ்ருதி சொல்கிறது சாஸ்திரத்தில் நமக்கு ஸ்ரத்தை இருக்குது ஒத்துக்கிறோம் அது யுக்திகளெல்லாம் இந்த மாதிரி திருஷ்டாந்தங்களெல்லாம் சொல்லியிருக்கு அதனால் திருஷ்டாந்தத்தை சொன்னத்தினால் மறுக்க முடியாது தூக்கத்தில் தினந்தோறும் அனுபவத்தில் நன்றாக தெரிகிறது ஆக ஸ்ருதி பிரமாணம் யுக்தி பிரமாணம் அனுபவ பிரமாணம் இத்தனை பிரமாணத்தையும் சொல்லியும் நம்ம மனசுல அது பதியறதில்லை அதுக்காக வேண்டி என்னன்னா இந்த வாக்கியங்களை எல்லாம் திரும்ப திரும்ப அனுசந்தானம் பண்றது அதாவது நமக்கு அர்த்தம் தெரியும் இருந்தாலும் சங்கராச்சாரியார் சூத்திர பாஷ்யத்துல எல்லாம் ஞானம் அப்படின்னா என்னன்னா அந்த மீமாம்சாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அவகதி பரியந்தம் விசாராக்கியமே இருக்கு அவகதி பரியந்தம் விசாரா சூத்திர பாஷ்யங்கள் வேதாந்தம் படித்த பிறகு சம்சாரம் தொடர்றது நிறைய பேருக்கு நம்ம நினைச்சு இருக்கோம் நமக்கு தான் இந்த கேள்வி கேட்கிறோம் பிரம்மசூத்திர சமன்வய அதிகரணத்துல நன்றாகவே சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருத வேதாந்தானி பூர்வமிவ சம்சார தரிசனாத் வேதாந்தத்தை படித்தவர்களுக்கும் கூட முன்பு இருப்பது போலவே இன்னும் சொல்லப்போனால் பலமாக இருக்கிற மாதிரி தெரிகிறதுண்ணா முன்பு இருந்தது போலவே சம்சாரம் இருப்பது தெரிகிறது அப்படின்னு கேட்டால் அவர் ஒரே வார்த்தையில் சொல்கிறார் அதாவது நன்றாக தெரிந்து கொண்டிருந்தால் சம்சாரம் இருக்க முடியாது சம்சாரம் இருக்கிறது என்றால் அவன் நன்றாக தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் பொருள் இத்தி அனவத்தியம் அப்படியே சொல்லி முடிச்சுடாது ஆகவே நான் சொல்றது இதில் விஷயத்துல தோஷமே கிடையாது ஆகையினால நம்ம மனசில் ஆழமாக பதியறதுக்காகத்தான் இந்த நிதித்தியாசன பரமா இந்த ஸ்லோகங்கள்லாம் அமைந்திருக்கிறது இது அனாத்மாவெல்லாம் எது நான் இல்லையோ அதெல்லாம் நீக்கிறது அகம் ந தேகா நமக்கு வந்து ரொம்ப பலமாக நான் தேகம் தேகம்ங்கிற எண்ணம் இருக்கு அதனால இந்த வாக்கியம் சொல்லுகிறது தேஹா நிர்வாண சட்கத்தில் சொல்லுவோம் மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்சஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்சக்ராண நேத்திரே நச்சவியோம பூமிர் நேஜோன வாஜு சிதானந்த ரூபிஹம் சிவோ அது மாதிரி இது வேற ரூபத்தில் சொல்றது தேஹஹா நாகம் நான் உடம்பு இல்லை இல்லவே இல்லை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள் மற்றவர்களுக்கு இல்லை மற்றவங்கக போய் நான் உடம்பு இல்லை தெரியுமா உனக்குன்னா அது உனக்கு தானே தெரியணும் எனக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் ஆனால் நீயும் உடம்பு நானும் உடம்பு அவரவர்கள் இதை நன்றாக உணர வேண்டும் அதனால நாகம் தேகா தேகம் நான் அல்ல என்ன எதனால என்ன பிரதிஷ்யத்வாத் நன்றாக அறியப்படுவதால் அறியப்படுவது எதுவும் நான் அல்ல என்ற நியாயப்படி உடல் நான் அல்ல நாகம் தேகா உடல் நான் நன்கு அறியப்படுவதால் இதில் பல ஹேத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹேத்து வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் இல்லை இங்கே ஒரு ஹேத்து என்னன்னா அறியப்படுவதால் உடல் நான் நச்ச இந்திரியம் பௌத்திக் நச்ச இந்திரியம் பூதங்களின் சேர்க்கையினால் தோன்றியிருப்பதால் இந்திரியங்களும் நான் அல்ல கண்ணு நானா காது நானா மூக்கு நானா நாக்கு நானா எதுவும் நான் அல்ல நான் அல்ல கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் நான் அல்ல உபனிஷத்துக்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம் அவரணம் என்று ஆத்மாவுக்கு லக்ஷணங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோம் அது இந்திரியங்களுக்கு அகோச்சரம் எனவே இந்திரியங்களை பிரகாஷிப்பிக்கின்ற அது இந்திரியங்கள் அல்ல நச்ச இந்திரியம் காரணம் என்னன்னா பௌத்திகத்வாத் ஆத்மாவிலிருந்து தோன்றினது பூதங்கள் அந்த பூதம் ஆத்மா வை ஆத்மாவாக ஆகாது பௌத்திகமான இந்திரியங்கள் இது ஸ்தூல சரீரத்துக்கும் பொருந்தும் ஆனால் இங்கே தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கு பௌத்திகத்வாத்து நச்ச இந்திரியம் அகம் ந இந்திரியம் அஸ்மி இந்திரியங்களும் நான் அல்ல இந்திரியம்னு ஏகவச்சனும் போட்டிருக்கு ஒரு ஒரு இந்திரியமாகவும் நான் இல்லை எல்லா இந்திரியங்களுடைய சமூகமாகவும் நான் இல்லைன்னு அர்த்தம் பௌத்திக் பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றியிருப்பதால் பிராணஹா நாகம் மூச்சுக்காற்று நான் அல்ல ஏன் அநேகத்வாத் ஆத்மா ஏக்கமாக இருக்கிறது அநேகமான பிராணன் நான் இப்படி இருக்க முடியும் ந பிராணே ந நாபானே நர்ச்சோ ஜீவதி கஷ்ட இதரே நுஜீவந்தி எஸ்மின் நேதா உபாசிருத்தவு என்று கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுகிறது ந பிராணேன ந அபானேன பிராணன் அபானன்னால் இந்த சரீரம் இருக்குன்னு நினைக்காதே இத்தரேன ஆத்மாவனால தான் இது இருக்கிறது ஆகையினால பிராணன் வேறு ஆத்மா வேறு என்று உபனிஷதங்களிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது அதில் பிராணனும் நான் மூச்சு காற்றும் நான் சரீரத்துக்குள்ளே சஞ்சரிக்கிற காத்துக்கு பேர் பிராணன்னு பேர் ஷரீர அந்த சஞ்சாரி வாயு பிராணஹா அப்படி இருக்கக்கூடிய அந்த பிராணன் பிராணாபான வியானோதான சமானன்னு சொல்லி பஞ்ச விதமாக இருக்கிறது அதனால் இயங்குகிறது பல கோணங்களில் இயங்குகிறது அது நான் அது வருகிறது போகிறது பிராக் கமனவான் பிராணா அதோகமனவான் வாயு அபானஹா உத்கமனவான் வாயு உதானஹா இப்படிலாம் தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்கிறதுனால அந்த பிராணாபான வியானோதான சமானனாக பஞ்ச விதமாக பிரிஞ்சிருக்கு ஆனால் ஆத்மா இப்படி நிறைய விதமாக பிரியறது இல்லை அநேகத்வாத்து பிராணகா அகம் ந அது இருக்கிறது அது ஜடம் வேற அது இன்னும் சொல்ல போனேன் ராத்திரி தூக்கத்தில் பிராணன் இருக்குது பிராணன் இருந்தாலும் அதுக்கு வந்து உணர்வு கிடையாதான் அது வெறுமனே இயங்கிறது அது ஜடம் இந்த பிராணனே ஜடசக்தி தான் அதனால் வெளியில் இருக்கிற காற்று உள்ளே இருக்கிற காற்று அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் அது ஆத்மா அல்ல நான் பிராணனும் அல்ல உபனிஷத்துக்கள்ல பிராணனுக்கு ஆத்மானு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை இங்கே எடுக்கக்கூடாது பிராணங்கிறது இந்த சரீரத்துக்குள்ள சஞ்சரிக்கிற காத்துக்கு தான் அது பேர் ஆகையினால மனசும் நான் சஞ்சலமாக இருப்பதால் இவைகள் நான் இவைகளுக்கு வேறானவனே நான் என்பதுதான் கருத்து இந்த ஸ்லோகங்கள் அனாத்ம செய்து கொண்டிருக்கிறது மேலும் உள்ள கருத்துக்களை நாளை பார்க்கலாம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியே பூர்ணஸ் பூர்ணமாதாஜ பூர்ணமேவிஷியா்ஷாந்திஹரி ஓ